ியானனைலகமுடையான்டையான் குமாணி உருவாயன் கூத்தன் மண்ணி அமருமிடம் அரியமலர் மேல் சுரும் எழிலாக மஞ்ச நடமாட பொறிகோள் சிறவண்டி செபாடும் உள்ளம் பூதங்குடிதானே அறிவதறியான துலகமுடையான் என்னையாளுடைய குறியமானி உருவாயன் கூத்தன்ன்னி அமருமிடம் அரிய மலர் மேல் சுிலாரு மாலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து பொள்ளை கருத்த போதகத்தின் துன்பந்த விற்த்த புனிதனிடம் பள்ளச் சிறுவில் கயதுகளா பழன கழனி அது நுழை போய் உள்ள பிள்ளை திரதேடும் நிலங்கை வேந்தன் வீ அச்சரந்துறந்து மாவாக பிளந்து மல்லடர்த்து மறு ரந்தாய்த்தமாலதிட மாவாக தெங்கின் படம் வேடா கயல்கள் வாய்குறுகிற பூவாகும் பால் மாறி பழுதாக்கி தல வந்தான் வற்பார் திரள்தோளை நான்கும் துணித்தவள் வெளிராமனிடம் வற்பாக புரிசை செய்கொண்டம் கவினார் கூடம் மாளிகைகள் பொற்பாகார் மாடமெழிலாரும் புள்ளம்பூதம் குடிதானே ஐயாற்ரங்கண் கருங்கோந்தல் வைத்தழயிர் நெய்யார் பாலோடமுது செய்தார் சென்ற மறையாளர் பின்னி நன்ன நுண்மருங்குல் வேள் மெல்லியற்கா மண்ணு சினத்த மழை விடகள் ஏழந்தொடர்த்திடம் மேல் கொண்டேந்தி மாறிபடுதான் ரகாத்து ஷடையானோட அடல்வானன் தடந்தோல் துணித்த தலைவனிடம் குடியா வண்டுகள் ஒண்ணா கோலனிலம் மட்டுமக்கம் கடலை எளிதாரும் புள்ளூதம் குடிதானே நெடுவேல் மரமண் அறிவிய விஷயம் தேர் கடவி இறையான் கையில் நிரையாத முண்டம் நிறத்தை எந்த இடம் முறையால் முத்தி அவர்க்கும் மண் புகழால் வன்மையால் ஒரையாள் புள்ளம்பூதம் குடிதானே நாடும் தோன்றாதிருளாய் மூடிய நாள் அன்னமாகி அருமறைகள் அருளி செய்தனிடம் வேயன் முத்தன் சாமரையும் பொன்னும் பொன்னி குடந்தளைக்கும் உள்ளம் பூதம் குடிதானே கற்றாமறித்து காளி அந்தன் சென்னி நடுங்க நடம் தன் கேள்வன் புல்லம்பூரம் குடிதன் மேல் அச்சாரம் சோரன் இல்லா துயர் தா தாமறித்து காடி அந்த சென்னி நொடுங்க நடம்பயின்ற பொற்றாமறையால் தன் கேள்வன் புல்லம்பூரம் குடிதன் மேல் அச்சாரம் மங்கயர்வான் யர் கை களி சு சோரன்லா துயர் தாவே ராம் தம் பெருமையரியார் தூது மேம் தர்கூர் கோந்தல் விரல் ூர் போல் விரல் மென்களவார் கூந்தல் கமழ கூரு பின்ன விருந்தன் கோலம் பெற்றூர் போல் அருந்தேம் தேனு உறிஞ்சி பாடும் கூடலூரே உள்ளவாய் தயுருண்டு அடியேனுள்ள புகுந்த ஒருவரூர் போல் அள்ளனார வயருள் அயல் மேன் கொள்ளேற்ற குரலாய் இளநீரேற்றூர் போற்றவர் முரளும் கொண்டருவரவ சுடர் சென்னனவ அண்டத் தமரும் அடிகளூர் போண்டமிழிரா கொண்டதெரும் கண் தகர்த்த தலைவன் துக்கம் துடைத்த துணைவர் போல் மேல் எங்கும் போக்கின் வளம் வேள் கூடலூரே கடலும் மலையும் உலகும் அருந்து மணிகள் அமருமூறு போல் இருந்தன் முள்ளை பிள்ளையோடு குருந்தந்த பிணையோடனையும் திருநீர் மல பாருந்தை மறுபுறு போன் மேல் நெல் இளநீர் குழைதாள் கிடங்கூரே கருகு காதல் அடியேன் உள்ள முருகப் புகுந்த ஒருவரூர் போலே கைத மலரா கண்ட குருகன் நெஞ்சம் கூடலூரே பெருநீர் வண்ணன் கண்ணன் மே வித்தி கழும் கூடலூர் மேல் ஓவை தமிழால் தலியன் சொன்ன பாவை பாட பாவம்போ மே விருணீர் மன்னன் கண்ணன் மே வித்தி கழும் கூடலூர் மேல் ஓவை தமிழால் தலியன் சொன்ன பாவை பாட பாவம்போமே நிமாமடிவேந்தி முன்மண்மிஷ மன்னரை மூவழிகால் கொண்ட தேவ நின் குறைகளல் தொழுவதோர் வகை எனக் கருள் புரியில் மாம்பொழில் நுழைதந்து முன்மண்மி சன்னரை மூவழுகால் கொண்ட தேவ நின் குறைகளல் தொழுவதோர் வகை எனக் புரிய மண்ணில் மாம்பொழில் நுழை மல்லிகளின் போதர்த்தி என்ன மாமணம் கமல் தரவரு திருவெல்லரனின் நான் இசையில் நான் மரகெடுத்தம் மலரையற்கருளி முன் பறிமுகமாய் இசகுள் வேத நூலன்றி எனக்கருள் புரியே இசர்கொள் மாதவி போதொடுலாவியா மாறுதம் வேதியின் திசையெல்லாம் கவழும் பொழில் திருவெல்லின் நாளே உலகேடுடன் அழிந்தவன் உடலகம் இருபிளவா கையில் நீளுகிற்பனையது வாய்த்தவனே என கருள் புரிய தருவராலினை கலங்கள் தெய்வனார்பைகள் சோழ் திருவள்ளரனின் நாளேயுக மன்னருதமுயிர் சக ஐவரு கட்கரசித்த காம்பினார் திருவேங்கட பொறுப்ப நின் காதலையருக்கு நுகர் திருவள்ளின் நாளே மனவேலுன் கண்மடவரல் மண்மகள் அழுங்க முன்னீர் பரப்பில் ஏனமாகிய நிருநிலமிடந்தவனே எனக்கருள் புரியே முல்லை கழக்கரும் பேரே வெண்வால் செய்தருகின்றலர் முருகரின் முடி அமர்கள் தொழுதல அமுதினை கொடுத்த அங்கூராமையதாகிய பாதி நின் அடிமையை அருள எனக்கு தங்க வேடையோடு தையலார் குடலனைவான் திங்கள் தோழி சென்னி மாடம் சென்றனை திருவள்ளரனில் நானே அறினோடு ஒரு நான் குடைநடுமுடி அறக்கந்தன் சிறமெல்லாம் வேறு வேறு கவில்து வளைத்தவனே எனக்கருள் புரியேறில் சோதிய மரதக பாசடை தாமரை மலர் வார்ந்த தேரல் மாந்து வண்டின் நிசமுறல் திருவள்ளரனில் நானே இருள் மிகவும் பருகள் அன்னாகி அன்றருமறை பயந்தவனே எனக்கருள் புரியே மண்ணு கேதக சூதகம் சுரம்பினாங்கள் என்ன வேண்டவன் சமுறள் திருவள்ளரன் நானே ஆங்கு மாவரி வேள்வியில் இறந்து சென்று அகலிடம் உழுதி நீயும் பாங்கினால் கொண்ட பரம நிற்பனின் தொழுவேன் எனக்கருள் புரியே ஓங்கு வெண்டு என் செம்மலரே வண்டொடிதரா மாவேரி தீங்குயல் மீளற்றும் படப்பை திருவெள்ளற நென்னானே மஞ்சுளமணிமடங்கள் சூழ் திருவெள்ளற தண்மேய அஞ்சனம் புரயம் திருபுருவனை ஆதிய யமுதத்தை மஞ்சுளவியவே வளவன் களி கன்னி சொல்ல இரண்டும் enjalennennenne tavallar imayor karasavargale manjula mani marangal jol tiruvellarayadhanmeya anjanamburayam tiruvuravanai aadi ayamurattai manjulaviya velvalavan kalighanni sollai randum enjalennennenne tavallar imayor karasavargale உந்தி மேல் நான் முகனை படைத்தான் உலா குண்டவனந்தவம்மான் இமயோர்ர்கள் தாரைக்கு இடமென்பரால் சந்திரோடு மணியம் கொளிற்கும் புனல் காவிரி அந்திவள நிரத்தர் வயல் சூழ் தென்னரங்கமே உந்தி மேல் நான் முகனை படைத்தான் உலா குண்டவனந்தவம்மான் இமயோர்ர்கள் தாரைக்கு இடமென்பரா அந்தி நாடு மணியும் கொழிக்கும் உணல் காவிரி அந்தி போல நிறத்தார் வயல் சோழ் தென்னரங்கமே ஐயமுண்ட மணி நீண்முடி பை கொள் நாகத்தனையான் பயலும் இடம் என்பரா ஐய நல்லார் குழல் மாலயம் மற்றவர் தடமுறை தென்னரங்கமே பண்டிவ்வையமளப்பான் சென்னு மாவளிகையில் நேர்கொண்ட ஆழித்தடக்கை குரலனிடமென்பரா கண்டுபாடும் மதுவார் புனல் வந்திழிகாவிரி அண்டனாரும் சூழ்ந்து அழகார் தென்னரங்கமே விளைத்தவம்பாறு விரல் வாழற கண் வில் நடக்க இடமென்பறால் அக்கயானை மறுப்பு மகிலும் குணந்தொந்தி முந்திலும் செல்வ புனல் காவிரி தென்னரங்கவேந்தல் மண்டோதரி காதலன் வான் புக அன்புதன்னால் முனிந்த அழகனிடமென்பறால் வருகோண உலகம் வந்தேன் வணங்கும் நல் செம்பனாரும் மதில் சோழ்ந்து அழகாது தென்னரங்கமே கலையொடுத்த மகளல் கொல் வண்பே மகழ் தாஜன முளை உயிரொண்டவன் வாடுமிடம் என்பாடுத்த கதலே உடிலோடும் வந்தே முன் அலையெடுக்கும் புனல் காவிரி சோழ் தென்னரங்கமே அஞ்சன் நெஞ்சும் கடுமல்லும் துஞ்சவென்ன சுடராடியான் நீடகில் புகையும் மறையோ செஞ்சோல் வேல்வி புகையும் கமழும் தென்னரங்கமே ஜன மீனமையோடு அறியும் சிறுகுரழுமாய் தானுமாய தரணி தலைவனிடமென்பராணம் வண்ணம் நிறைய புகுந்தேண்டு வணங்கும் நல்தேனும் பாலும் கலந்து அண்ணவருசேர் தன்னரங்கவே நுண்ணாயம் மாய யாருமரியார் மகையானிடமென்ப என்னந்து ஆர் புனல் காவிரி ஆய பொன்மா முதல் சோழ்ந்து அழகாறு தன்னரங்கவே அள்ளி மாதரமரும் திருமார் மனரங்கத்தை கல்லின் மண் மதில் மங்க அருகோன் கலிகன்றி சொல் அல்லிச மாலைகள் நாலு இரண்டு மிரண்டு முடன் வல்ல வருதா முலகாண்டு பின்வானுலகழ்வரு பின்வானுலகாழ்வரே பெருவாதாழ்வாய் வெறுவி வேங்கடமே வெங்கடமே என்கிண்ணாளால் மறுவாழ்குடங்கால் வாழ்நெடுங்குயில் மறந்தாண்டார் கொண்டலுறவாளன் வாண வருத முயிராளன் ஒளி திற நேர் பௌவம் கொண்ட துருவாளன் என் மகளைச் செய்தன்கள் யங்கனன்னான் செந்தேனே பெருவாடார் வைவர்வே வெங்கடமே வெங்கடமே என்கிறனால் மరుவாளல் என்கிறங்கால் வால்நடங்கன் துயில் மறந்தான் பண்டாரு கொண்டலூர் வாளன் வாணவர் தம் உயிராளன் பொலிதரநீர் பவோம் கொண்டதுறுவாளன் என் மகளை செய்தனகல் நான் சிந்தித்தேனே கலையாளா்கள் கொள் கணவளையும் கையாளாயின் செய்கேன் நான் விளையாள் அடியனை வேண்டாயோ என்னும் மெய்ய மலையாளன் வானவருதம் தலையாளன் மராமரமேழைத வேண்டி சிலையாளன் என் மகளைச் செய்தனகள் நோக்கி வாழ்நெடுங்கேருமல்கம்பளையும் சோரும் தேனாயன் அருந்துழாயலங்களின் திறம்பேசிஉரங்காழ் காண்மின் ஆணாயன் கடிமனையில் தயிர்ந்துண்பருக நந்தன் பெத்தநாயன் என் மகளைச் செய்தனகள் Amma na meera dihi le ne. Taivaayil chorkkelaal, Tannaya todanayal, Tadam en kongaye, Arachandhani al, Yem berumaan tiruvarangam enge ennem. Peelumaya mulayundu ulakundu peruvayethen, Peelumaya mulayundu ulakundu peruvayethen, Mama en maghalachu yedanakal, மங்கமேர் மதிக்கிளே கூண்முலமேல் சாந்தனியாள் பொறுகையல் கண்மை எழுதாள் பூப வேணாள் ஏன் அறியாள் அத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்க என்ன ஆண் மலராய் நாயகனாய் நாமறிய வாய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண் மகனாய் என் மகளை அம்மீரே தாராடி மனமாலை தாரானோயன் நன்னே தொடர்ந்தாள் காண்மின் யாரானு மன்னு அடக்கள் எம்பெருமான் திருவரங்கம் என்ன வேல் மாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னர் காய் முன்னன் சென்ற தூதாழன் என் மகளை செய்தனகள் நான் சொல்லுகேனே ஆறாளுமிழங்கொங்கை வண்ணம் பேராயினவார் என்ன என்னில் பேராளன் பேரல்லாள் பேசாள் இப்பெண் பத்தன் என் செய்கன்னா தன் குடந்த நகராளன் ஐ வர்க்காயமருளித்த பேராளன் என் மகளை செய்தனகள் எம் நான் செப்புகே குரவாதி மிளலன்னு ஒழியாதி பலர சுமலாய்த்தாள் மரபாரே எப்பொழுதும் மாயவனே மாதவனே என்கின் நாளால் பேராளன் பெண்ணாளன் மன்னாளன் விண்ணோ தங்கள் அறவாளன் என் மகளை செய்தனகள் அம்மன் அமீர் அருகிலே பந்தாடுகளால் மறுவாள் பங்களழியும் பாலூட்டாள் பாவவேனாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என் வளையும் சோறு வந்தோகன் பௌவிழியன் ஐந்தடலோம்புதை திரியன் சாமவே அந்த வந்தன் மகளை செய்தனகள் அம்ம நமீர் அருகிறேகளும் பயல் புடச்சோள் திருவரங்கத்தம்மான சிந்த செய்த நீலமலற்மட வாழ் நிறையடிவை தாய்மொழிந்த அதனை ஏதார் காலவேல் பரகாலன் களிகண்ணி ஒளிமாறை கற்றுவல்லார் மலசேர் வெண்குடை கேள் மன்னவராய் பொன்னுலகில் வாழ்வரு தாமே கடும் வயல் புடச்சோள் திருவரங்கத்தம் மனசெந்த செய்தார் நீலமலற்மடவாழ் நிலையடிவை தாய்மொழிந்தவதனை காலவேல் பரகாலன் கலிகண்ணி ஒளி மாலை கற்றுவல்லார் மால சேர்வெண்குடை கேழ் மன்னவராய் பொன்னுலகில் வாழ்வரு தாமே கை மாண மழக நேற்றை கடல் கிடந்த கருமணியை மை மாண மரரகத்தை மறையுரைத்த திருமாலை ஹெம்மான எனக்கெண் மினி யானை பணிகாத்தவம் மானை கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே மைமான கடல் கிடந்த கருமணியை மைமான மரனகத்தை மறையுரைத்த திருமலை ஹெம்மான எனக்கெண் மினி யானை கண்டது நரங்கத்தேறானை குருங்குடியெருமானை திருத்தன்காலூரானை கரம்பனூருத்தமனை தெலங்கு கார்தின் கடலேழும் மலையேழு உலகழுண்டும் ஆறாதன் இருந்தானை கண்டதுதன் நரங்கத்தே வேறானை குறுங்குடியெருமானை திருத்தன்காலூரானை கரம்பனூருத்தமனை கடலேழும் மலையேழு உலகும் இருந்தானை கண்டது தேனாகி உலகிழந்து அந்நிறுளனும் பெருவிசும்பம் தானாய பெருமானை தன்னியார் மனத்தென் தேனாகி அமுதாகி திகழ்ந்தானை மகிழ்ந்தொருகால் கண்டது தென்ரங்கத்தே வளர்ந்தவனைத் தடங்கடலுள் வலியுறுவில் திரு சகடம் தளர்ந்துறத உதைத்தவனை தரிகாசன் நிரணியனை பிளந்தவனை நிலவீரடி நேற்று யான் கண்டது அணி நேர்த்தன் நரங்கத்தே நெடுநிலனாய் நின்றானை அன்னரக்கனூரால் உண்டானை கண்டார் பின் காணாமே பெருவிசும்பாய் பின் மரையோர் மந்திரத்தின் கண்டது தென் நரங்கத்தை கஞ்சினத்தை தவிர்த்து நடந்தார் தவ கஞ்சனைக் கொன்று அன்று கற்பகத்தை கொடுந்தொழிலோன் அஞ்சிரை புட்பாகனை யான் கண்டது தென் நரங்கத்தேத்தவணியை திருமலை பிரியாது வந்த நதுமனத்திருந்த வடமலையை வண்டார் கொந்தனைந்த புடிர்கோவல் உலகளப்பா நடி நிமித்தாந்தனனை அணிநீர்தரங்கை திருமலை பிரியாறு வந்த நறுமணத்திருந்த வடமலையை அறிவண்டார் கொந்தனைந்த பொடிற்கோவல் உலகளப்படி நிமித்த அந்த யான் கண்டது அணிநீர் தென் நரங்கத்தை வரித்த உடையவர்க்கும் தூய்மையில்லா அச்சமனற்க அவர்கட்கங் கருள்னைந்த அமர் கட்கும் அடி ஏற்கும் எம்மாக்கும் எம் மனைக்கும் அமரர்க்கும் பிராடாரை கண்டதுதல் நரங்கத்தை வண்ணம் மணத்தகத்து புலனாய்ந்தும் செலவைத்து மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்றவித்தகனை மெய் வண்ணம் கருமுகில் போல் இகழ் வண்ண மரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை நரங்கத்தே காமருவி நிறமேட்ட அணியரங்கத்தம் மானை காமரு சேகிர்கலி கன்னி ஒலி செய்த மலி புகழ் சே தமிழ் மாலை நாளி ரண்டோடி இரண்டினையும் தாமருவி வல்லார் மேல் சாராதினதானே ஆமருவி நிறமேட்ட அணி அரங்கத்தம் காமரு சேர்கழி கன்றி ஒலி செய்த மலி புகழ் சே காமரு தமிழ் மாலை நாளி ரண்டோடி இரண்டினையும் காமருவி வல்லாரு மேல் சாரா தீவினதானே பண்டனான் மறையும் வேள்வியும் கேள்வி படங்களும் பழங்களின் பொருளும் பிண்டமாய் பிரிந்த பிரங்கொழி பெருகிய புலனொடு நிலனும் மொண்டல் மாறுதமும் குரகடலேம்பெருமான் அரங்கமா நகரம் அந்த அண்டனான் மரையும் வேள்வியும் கேள்வி பறங்களும் படங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழியனும் பெருகிய புலனொடு நிலனும் மொண்டல் மாறுதமும் குரகடலே ஏழு மாமலைகளும் விசம்பும் அண்டமும் தானாயில் நவம்பெருமான் அரங்கமான இந்திரன் பிறமன் யேசன்றிவர்கள் என்னில் பல்குணன்களை அற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்றகளா பந்தமும் அந்த மறுப்பதோர் மருந்தும் பான்மயம் வல்லுயிர்க்கெல்லாம் அந்தமும் வாழ்வுமாய வெம்பெருமான் அரங்கமான மலைகடங்கடலும் பானவும் தானவருளகும் தொன்னு வாயிருளாய்த்துளங்கொழி சுரங்கு தொல்லனான் மறைகளும் மராய இன்னும் வாணவர்க்கும் முனிவர்க்கும் நல்கே பிறங்கிருள் நிறங்கட ஒரு நாள் பயந்தான் Arangavaanagaramanthane Maayiram gonnham onru matthak Maasunamathan odumalabi Paayiram bauvham pahadu vindalara Padu thira vishambilaippadara Seayiru risumbam tingalum chudarum Devarum tham udandisaippa Aayiram thola lalagadal kadaindahan அரங்கமான எங்கனே உயிவர் தான் அவர் நினைந்தால் இரணிய நிலங்கு போனகலம் பொங்கு பெங்குரு பொன்மலை விளந்து பொடிதரு அறிவியத்துடிய எங்கன் வாழ எத்தோர் அரங்கமான ஆயிரம் கொன்றம் சென்ற ரொக்க அடல் ஆயிரம் துணிய அடல் மழு பற்றி மற்றவனகள் ஆயிரம் பெயரா அமரரசின் நிறஞ்ச நடுவே ஆயிரம் சுடர்வாயரவனை துயின்னான் அரங்கமாநக ரமந்தானே குடல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமயர்கடி விசரக்கண் எரிவிட இலங்கு மணி முடி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பலற்கெண்ணி அரிசில வளைய வடுசரம் துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அரிகுளம்பணிகொண்டகடல் அடைத்தான் அரங்கமாநகரமந்தானேமத்து ஒரு காலுடைய தேருவனாய் உலகில் சூடிமால் யானை துயர்கடுத்து இளங்கம் அலங்கவன் நடுசரம் துறந்து ஆழியால் மிக்க பார்த்தன பகலே ஆழியால் அண்ணங்காடிய மறைத்தான் அலங்கமா நகரம் அந்த முளையூன் பிள்ளையாய் பெருநிலம் விழுங்கி அதுமிண்டவாயனாய் மாலாயாளில் அவளர்ந்து மணி முடிவானவர் தமக்கு செயற்கனாய் வந்து என் சிந்தையுள் வெந்துயர் அறுக்கும் ஆயனாய் அரங்கமான உண்ணுமா மணியும் உத்தமும் சுமந்து பொருதிரமான அதிபுட சோழ்ந்து அன்னமாடுலபு மனைப்புணல் அரங்கமா நகரமர்ந்தான் மாமாட மங்கயர் தலவன் மாணவே கலியன் வாஜொலிகள் பண்ணிய பணுவல் பாடுவார் நாளும் பழவின பத்தருப்பாரே உண்ண மாமணியம் உத்தமம் சுமந்து ஒரு திரமான அதிபுட சோழ்ந்து அன்னமாடுலபுமலை புனல் சோழ்ந்த அரங்கமா நகர அமர்ந்தான அண்ணு மாமாட மங்கயர் தலவன் மாணவே பண்ணிய பணுவல் பாடுவார் நாளும் தறுப்பாரே எடையதளன் கீழ் மகன் நாதி ரங்கி மற்றவர்கின்னருந்து மாடமான் மரநோக்கியுன்றோழி கும்பி எம்பி என்றொழிந்திலை வந்து தோழன்னே என கிங்குடிய சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திடா னின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே சலன் கீழ் மகன் நாதிரங்கி மற்றவர் கின் அருந்து மாடமான் மர நோக்கியுந்தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் எனக்குழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திடா ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம் மானே ஆடம மகன் மக்கடம் விலங்கு மற்றோர் சாதியன்றொழிந்திலை உகந்து காதலாதரும் கடலினும் பெருக செய்தகினு கெல்லகை மாறின் போதில் வாய்மையினானொடுமுடனே உண்பண்ணான் என்ன உன் பொருள் எனக்கு மாதல் வேண்டுமென்ற அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருமலங்கம் பொழில் காமறு பொய்காய் வைகு தாமரை வாங்கிய முடியும் வண்ணமார் முழுவலி முதலை பற்ற மற்றது நின் சரண் அற்பியவாய் விளங்கணுங்க கொண்ட சீத்த கொண்டுழதறிந்து உன் அணிபொழுது திருவரங்கத்தம் நஞ்சு சார்வதின் சரணாய் நெஞ்சில் கொண்டின் நெஞ்சனை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்துருள் செய்ததறிந்து நெஞ்சொலாளர்கள் நமந்தவர் கடியர் கொடியசை வனவுலா அதற்கடியேன் நஞ்சு பந்தினின் நடிகினை அடைந்தேன் அணிபொடு திருவரங்கத்தம் மானே ஆகமாநிலம் முழுதும் வந்திரஞ்சும் மலரடி கண்ட மாமரையாளன் தோகமாமையில் என்னின்பம் துத்தி இலாமையில் அத்தவிங்கொழிந்து தோகம் நீ எழுதி பின்னும் நம் இடைத்தேதுவா என்ன பொன்னருள் எனக்குமாக வேண்டுமென் அடியினை அடைந்தேன் அணிபொழுது மறைமாமுனி பெற்றமைந்தனை மதியாதவன் கோற்றி நின்ஞ்சரண தகவல் காலனயுகம் ஒழிந்துடியா என்ன என்னும் நின் திருவடி பிரிதா வண்ணம் எண்ணிய பேர எனக்கு வண்ணதாகும் என் அடைந்தேன் அணிபுடைய திருவரங்கத்தம் மானேமையும் உனக்கு அந்த அந்தவன் காதலன் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாயனக்கென்றே போதில் வாய்மையினான் உணவேண்டியா புறமுடித்தவன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால் வந்து அடியினை அடைந்தேன் அணிபொழுது திருவரங்கத்தம் மானே தவாய் மொழி அந்தவன் எந்தனின் சரணின் உடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணான் கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்றழைப்பேதலார் முன்னே என் அருளவர்க்கு செய்து உன் மக்கள் மத்தி வரணு கொடுத்தாய் ஆதலால் வந்து அடியினை அடைந்தேன் முடி அரசரிடம் குசில் தொண்ட மன்னன் திரொருவர்க்கு உளங்குள் வினோடி நொருள் சுழந்து அங்கு அழிகை ஏழு இருப்ப உளங்குள் மந்திரம் மற்றவர் கருளை செய்தவாறு அடியே நரிந்து உலகம் பொன்னடியே அடைந்து அணிபொழுது திருவரங்கத்தம் மானே உழங்கு நின் முடி அரசர் சங்குருகில் தொண்ட மன்ன மண் தின் அருள் சுரந்து அங்கொடு நாழிகையே சுடனிருப்ப உளங்குள் மந்திரம் மற்றவர் கருளைச் செய்தவாறு அடியே நரிந்து உலகம் அளந்த உன் அடியே அணிபொழில் திருவரங்கத்தம் மானே அடமாளி கசூ திருமங்க மன்னன் ஒன்றலர் தங்களவில் ஆடல் மா பலவன் களி கண்டி அணிபொழில் திருவரங்கத்தம் மானைதல் புகழாடி வல்லான இணைந்த பாடல் பக்தி பாடும் பாட நும்மிடை பாவம் நில்லாவே ஆடமாளி கஷோ திருமங்க மன்னன் பொன்னலர் சங்கவில் ஆடல் மா பல மன்களி கண்டு அணிபொழில் திருமரங்கத்தம் மானை எழுதல் புகழாடி வல்லானை எந்த நடுமாலை நினைந்தார் பாடல் பத்திவை பாடுமின் தொண்டேறு பாட நும்மிடை பாவம் நில்லாவே கையிலங்காடி சங்கன் கருமுகில் திருநிரத்தன் பொய் இளன் மெய்யன் தந்தாள் அடைவரேலிமையாக்குமலோங்குபொழில் தெந்திருப்பேர் பையரவனையான் நாமம் பரவிநானந்தையிலங்கண் கருமுகில் திருநிரத்தன் பொய் இளன் மெய்யன் தந்தாள் அடைவரேல் அடிமையாக்கும் செய்யல கமலமாக சிறுபொழில் தெந்திருப்பேர் வையரவனையாமம் பரவி நானுந்தவாறுமார்கட்களே மலையும் வானகமும் மற்றும் அங்கன்மா ஜாலமெல்லாம் அமுது செய்து மிண்டவந்த எங்கள் மாமுதிலனவு சிறுபொழில் தெந்திருப்பேர் எங்கள் மாலிரவன் நாமம் ஏத்தி நானுந்தவாறு ஒருவனையுந்திப்பு மேல் வாங்குவித்தாகம் தன்னால் ஒருவன சாபம் நீக்கி உம்பறாள் என்று விட்டார் ஒருவர மதில்கள் சூழ்ந்தார் திருநகரவனமேல் கருவர வண்ணந்தென் வேர் கருதி நானுந்தவாறு ஏ நமர் தலையொன்றே உலகெல்லாம் சாபம் நீக்காயண்ண ஏன் மறு பொ சோழ்ந்தார்ந்திருப்பேர் வானவர் தலைவன் நாமம் வாழ்த்தினுந்தவாறே கரண்மாய் முன்கேண்ட மாயனே என்று வானோரு புக்கு அறந்தருளா என்ன பொன்னாகத்தானை சக்கரையுருவமாகி நகங்கிழந்திடந்தார் சக்கர செல்வந்தென்பேர் ால் அடைந்துளங்களால் கடல் அடைத்து விலங்கிட பொருட்டு இலங்கை மாநகர்கொலியே தேட்டு மலங்குபாய் வயல் திருப்பேர் மறுவி நான் வாழ்ந்தவாறு அன்னைதான் செய்ய வெகுண்டு மத்தாட்சியோச்சி கண்ணியார் குறுங்கயிற்ற்ற்றால் கட்டபட்டுிருந்தார்தில்கள்ரு பேருள்ன்னும்ழிந்தவாறே கொம்பனார் உலக மேழுமறியார் ஆய்ப்பாடி நன்னுள் கொம்பனார் பின்ன காலம் கூடுதற் கொண்டார் கம்பனார் மதில்கள் சோழ்ந்தார் தெந்திருப்பேருள் நாமம் நாடும் நா ஆரங்கம் வல்லார் மேலமானவரில் மிக்க வேதியுகள் வயல் திருப்பேர் செங்கன்மாலோடும் வாழ்வார் சீல மாதபத்தர் சிந்தையாளி என் சிந்தையாளே கண்டரை புழில் திருப்பேர் வரி அரவணையில் பள்ளி கொண்டு உலகின்ன மாலை கொடிமருள் மாடமங்கை இந்திரால் தோல் கலியன் செஞ்சலால் மொழிந்த மாலை கொண்டிவாடியாட கூடுவர் நேர் விசும்பே கண்டரை புழில் திருப்பேர் வரி அரவணையில் கொண்டு உலகின்ன மாலை கொடிமருள் மாடமங்காய் இந்திரால் தோல் கலியன் செஞ்சலால் மொழிந்த மாலை கொண்டிவாடியாட கூடு கூடுவர் நேள் விசும்பே தீசரு நிலத்தொடு எரிகாலினொடு நேர்கள் விசும்புமவஜாய் மாசருமணத்தினொடு ரக்கம் ஒடிருக்காய் அவருமான் தாய்சர உழைந்து தயிரண்டுகுடமாடுமாறுவர்த்தகே நாதனுரகின் நகர் நந்திபுரவின் நகரம் நண்டுமணமேதொருநிலத்தொடுஎரிகாலினொடு நீர்கள் விசும்பும்பவாய் நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே பெய்யும் வகையுண்டு சுன செய்ய உலகே ஒழியாம உண நாள் மெய்ய நலமே அமுது செய்து பல வன் மேவு நகர்தான் மது கிளையோடு மலர்கிண்டு அதன் மேல் நெய்வளம் நவிற்று பொருள் நகரம் நண்டு மணமே கும்பருலகழு கடலு மலையழம் ஒழியா தம்பன் வயிறாரளவு உண்டு அமையும் தடமார்வ தகசே தம்பு மலர்கின் நொழில் பைம்பன் வரு தும்பு மணி தங்குள் வயல் சோழ் நம்பனுரகின் நகர் நந்திபுரவின் நகரம் நன்னு மனமே இறையினுழிய முருகி எதிர்பொருமென பந்தவசுரர் இறைகளவ நெருநரண பெரிய அவர் வயிற பெருமான் மலர்கள் வழிமுரள அடிகொள் நெடுமா நரசை புழில் மழை தவழும் நந்திபுரவின் நகரம் நன்னு சிந்தி முனிவை அமர் செய்துமென பந்தவசுரர் தோழும் அவர்தாலும் முடியோடு பொடியாக நொடியும் நந்திபுரவின் நகரம் நன்னு மனமே தம்பி ஒடுத்தாம் ஒரு வட்டம் துணைவி காதல் துணகாக முனநாள் வெம்பி அறிக்கும் அவர்தாம் இனிது மேபு நகர்தான் குஜல் கோபமயில எழிலாறு புறவு நம்பி நகர் நந்திபுரவின் நகரம் நன்னு மணமே நந்த மனம் நந்த விரல் வந்த விரல் நந்தன் மதரை எந்த இவனின் நமரர் கந்தமலர் கொண்டு தொழ நின்ற நகர் நந்தமுழவாசை மழையாக விழுகார் மயில் காலாடு நந்திபுறவின் நகரம் நன்னு மணமே எண்ணில் நிலவைதின இல்ல இற சென்று முனியாளர் திருவார் பண்ணில் மலி கீதம் ஒடுபாடிய வராடலோடு கூட எழிலார் நகரில் அயன வானவர்கள் தாமலர்கள் தூய் நன்னி உரகின் நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மணமே தங்கமளி பப்பமது மா முகடி நுச்சு புக மிக்க பெருநீர் Angga madhiyaar avana thānai, Thala <laughs> shūdu madhiyaar arudhiyeh. Onggu punalundi mani kanggul iru kshiru muli, Yanggu mula <laughs> thāl, Nanggal perumā nurayum, Nandipurabinna haram nannumaname. Narasapulil malai thavarum, Nandipurabinna haram nanniyurayum, Ura kulkukharādi suri saṅgham, Abayanga yudayāna. Puli ser karabalarum velvalla, கலிய நொளி மாலை இவந்து முறை இழவ பயில வள அடியவர்கள் கொடுவினைகள் முழு தகலுமே அரசில் மழை நழும் நந்திபுர பின்னகரம் நன்னியுறையும் அவயங்கையுடைய வேல் வல்ல கலிய நொழி மாலை இவந்து முறை இழவ பயில வள அடியவர்கள் கொடுவினைகள் முழுதகளுமே